வணக்கம் மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகின் மிக பரபரப்பான விமான நிலையங்கள் பட்டியலில் இந்தியாவில் உள்ள இந்திரா காந்தி விமான நிலையம் பெற்றுள்ள இடம் பனிரெண்டாவது இடம் இரண்டு மொரோக்கோ நாட்டிற்கான அடுத்த இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஷம்பு எஸ் குமரன் என்பவர் ஆவார் மூன்று உலகின் மிகப்பெரிய மின்கழிவு மறுசுழற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் துபாய்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 சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு அர்ச்சனா காவன் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்று உலக வானியல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்